ய மமாத்தமோமிஷம் மாஹம்ிரமியம் ய உஷி ச शांति, शांति, ோப்பஷத்வது அயம் நாங்க மந்த வய த पूर्वे மாஸ்ோ நோய கஷனம் அமத்தம் அவிஞாத்த உதாஹரிஷ் ஹேபிய விதாச்சு abhūta, abhūta, ூத் அபூத்சமேவிவிஞ்சு எல்லோ पुरुषं तन्मे ோம்ாிய திருவத்ை உஷத்யம்ிஷியனம் அறிமுகப்படுத்து குருவே சிஷ்யனை சிந்திக்கும்படி செய்து அவனுக்கு அந்த சிந்தனையை தெளிவுபடுத்துவதற்காக தானே அவன் கேட்டுக்கொண்டபடி அதை விளக்கி சொல்லுகிறார் சிந்தனையை தூண்டியவர் குரு அந்த சிந்தனைக்கு அந்த சிந்தனையின் வசிந்தனையின் அடிப்படையில் கேள்வி கேட்டவன் சிஷியன் குரு மேலும் மேலும் அவனுடைய கேள்வியை அவனுடைய கேள்விக்கு தெளிவான பதிலை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பல உதாரணங்களை சொல்லி உண்மையை உணர்த்துகிறார் ஆக முதல்ல நம்ம பார்த்த விஷயம் இதுதான் ஏக விஜானேன சர்வ விஜானம் இன்னொரு ஞாபகம் இருக்கணும் உபனிஷத் படிக்கிறோம் உபனிஷத்தினால நமக்கு கிடைக்கிறது ஞானம் அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் மோட்சம் அதனால அது மறந்து விடப்படாது சாதனம் ஞானம் ஞானத்துக்கு சாதனம் உபனிஷத் பிரமாணம் ஆகையினால உபனிஷத்துல சொல்ற விஷயம் எங்கேயோ நம்மளை வெளியில கூட்டிட்டு போயிடுறதுன்னு நினைச்சிடக்கூடாது மோக்த்துக்கான சாதனமாகிய ஞானத்தை சொல்லுகிறது ஏக விஜானேன சர்வ விஜானம் உண்மையிலேயே சாதாரணமா சர்வ விஜானம் யாருக்கும் வராது இதெல்லாம் முண்டக்கோப நிஷத்தில் படிச்சிருக்கோம் கடவுள் ஒருத்தருக்குத்தான் சாமானிய ஜானமும் விசேஷ ஜானமும் உண்டு ஜீவனுக்கு சாமானிய ஜானம் மாத்திரம்தான் வேணும் விசேஷ ஜானம் வேண்டாம் அதன சாமான்யானம் விசேஷ ஞானம் திரும்ப திரும்ப குழப்பம் வரலாம் தெளிவாக சொல்றேன் ஒரு ஒரு பொருளை பற்றிய தனித்தனி ஞானம் சமையலை பற்றின அறிவு அது விசேஷம் பற்றின அறிவு அது விசேஷம் இப்போ ஒரு பொருள் இருக்கு எல்லா பொருளுக்கும் ஆதாரம் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம் அது சாமானியம் நகையெல்லாம் இருக்கு ஒரு ஒரு டிசைன் பத்தின ஞானம் எப்படி இந்த தங்கத்தை இப்படி இந்த டிசைன் பண்றது ஒரு சில பேர் ரொம்ப அழகா பண்ண வரும் சில பேருக்கு வராது ஆளாளுக்கு அது மாறும் அது உபாதிக்கு தகுந்த மாதிரி ஞானத்தில் சில பேருக்கு ஒரு பாஷையே தகராறு இருக்கும் சில பேருக்கு இருபது இருபத்தஞ்சு பாஷையை நல்லா பேசுவான் ஆகையினால இதெல்லாம் விசேஷ ஜானம்னு பேர் ஆனா சாமானிய ஜானம்ங்கிறது என்னது சாமான்யமா இருக்கக்கூடிய வஸ்துவ ஞானம் சாமான்யமா இருக்கிற வஸ்து ஏக்கம்தான் அநேக்கம் கிடையாது விசேஷமா இருக்கிற வஸ்து அநேக்கம் அது நமக்கு மோக்ஷத்துக்கு சாதனம் கிடையாது அந்த ஜானம் நமக்கு மோக்ஷத்துக்கு சாதனம் இல்லை அந்த ஞானம் நமக்கு பந்தத்துக்கு தான் சாதனம் ஞானம் இருக்கிறதுனால நமக்கு குழப்பும் நடக்கும் சில சமயம் அதுவே இடைஞ்சலாகவும் இருக்கும் இன்னும் தெரிஞ்சுக்க முடியலேங்குற துக்கமும் அதில் வரும் உபனிஷத்தே எழுத்துட்டா கூட நிறைய உபனிஷத்து இருக்கு நிறைய புஸ்தகங்கள் இருக்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு நமக்கு எந்த ஜானம் வேணுமோ அந்த ஜானத்தில் தான் நமக்கு தாற்பயம் இன்னும் இத்தனை இன்னும் அந்த புஸ்தெல்லாம் படிக்காம இருக்கோமே அப்படின்னு இருந்தோம்னு வச்சுங்களேன் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனா அந்த நமக்கு பேசிக்க தெரிஞ்சுக்கலன்னு வச்சு அது தெரிஞ்சுட்டு அதுதான் மோக்ஷத்துக்கே எனக்கு உபனிஷத்து மனப்பாடமா இருக்கிறதோ அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதோ மோட்சத்துக்கு சாதனை ஓகே ஆனா விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்ன அந்த சொல்றாரு பாருங்க விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் லெட்டர் போட்டானா இந்த லெட்டரை படிச்ச விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லெட்டருக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாரு அது மாதிரி அதுக்காக ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க இதுதான் சௌரியமா போச்சுன்னு நாங்கள் இப்படியே முடிச்சுட்டோம்னு விட்டுறாய் விவேக சூடாமணியில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு நீ எவ்வளவு சாஸ்திரம் படித்தாலும் அந்த மெய்ப்பொருளை நீ புரிஞ்சுக்கலன்னா அந்த சாஸ்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி நீ சாஸ்திரம் படித்து மெய்ப்பொருளை புரிஞ்சு நிட்டியானா அந்த சாஸ்திரம் என்னத்துக்கு கேக்குது நமக்கு வந்து இந்த சித்த விற்பி பாந்தரமா போகணும்னா என்ன எந்திரத்தில் ஊறி இருந்தா அந்தர்முகமாகவே போக முடியுமோ அந்த சாஸ்திரத்தில் நம்ம இருக்க வேண்டியது கடமை ஆனால் அதே சமயம் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா உபனிஷத்துலேயும் சொல்கிற விஷயம் என்னது ஒரே தத்துவம் தான் சொல்கிறது அதில் நமக்கு அது இல்லையே எனக்கு அது தெரியலையேன்னு துக்கப்பட வேண்டாம் எனக்கு இந்த சாஸ்திரம் தெரியறது அது தெரியாமல் போயிடுத்து அப்படின்னா அதுவும் பந்தத்துக்கு காரணம் ஆயிடுதுன்னு அர்த்தம் அதனால் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சாமானிய ஜானம் இதை திரும்ப திரும்ப நான் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன் சர்வ விஜானம்னா ஏக காரண விஜ சர்வ காரண விஜயானம் அதுல இன்னொரு என்னன்னா காரண காரியோகோ அனநத்வாத் காரண ஜானமேவ காரியரூப்பேன பரிணமதே ஆக என்ன நம்ம என்ன பண்றோம் காரிய காரண அனநியத்துவமா இருக்கிறதுனால காரணத்தையே சர்வ ஜஞானம் சொல்லிக்கிறோம் அவசியம் இல்ல இருக்கு இப்ப இருக்கும் இனி என்னெல்லாம் டிசைன் வரப்போதோ தெரியாது பாருவோம் இவ்வளவு தூரம் அடிக்க இருக்கு இங்கெல்லாம் போட்டு நல்லாம மாத்தி போட்டோம் எங்க நிறைய இருக்கே அது ஒருத்தர் போட்டுட்டா பரவாயில்லை ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து பேரை போட்டுக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் போட்டு அது பெரிய அதுவும் எங்கேயாவது இந்த கார் போற பாதையில் பார்த்தா அப்படியே நேரம் அதுதான் நிற்கும் பிரம்மாண்டமா இருக்கும் ஒண்ணு பெருசு ஒன்னு சின்னது தலை இப்படி போட்டு அப்படி போட்டு எல்லா வரிசையா இருக்கும் இத்தனை ஆபரணங்கள்ல ஆனா என்னதுன்னா எல்லா ஆபரணமும் தான் சங்கராச்சார சொன்ன மாதிரி கட்டக்கம் ஆக ஏக விஜான சர்வ விஜானம்னா ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் சர்வம் ஏக்கமே எல்லாம் ஒண்ணுதான் காரண காரிய அனன்யத்துவத்தினால சாஸ்திர உபச்சாரமா சொல்றது நமக்கு எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கே எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தேவையில்லாது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு அனந்த சாஸ்திரம் பகுவேதி தவ்யம் அல்பஷ்ட காலோ பகவஷ்ட படிக்க வேண்டிய சாஸ்திரம் ஏராளமாக இருக்குது ஆயுஷ்காலம் முழுக்க படித்தாலும் பரத்வாஜர் நானூறு வருஷம் படித்து படித்து முடிக்க முடியலையாம் நம்ம ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கோர்ஸை வச்சுட்டுருக்கோம் தெரிக்க வேண்டிய விஷயம் டே டு டே புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கு ஐடிங்கிறான் இல்லையா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பைத்தியமே பிடிச்சிடுவது அல்பஷ்ட காலகா நமக்கு இருக்கிற டைமோ என்னதுன்னா ஒரு வாரம் கேம்ப் அதில் என்னதுன்னா நிறைய இடைஞ்சல் பகவஷ்ட விக்னாக ஏதாவது பொங்கல் கொஞ்சம் கூடி போயிடுச்சுன்னா தூக்கம் தடுறது நீங்க இங்கிருந்து போற போது என்ன தெரிஞ்சுக்கணும் ஏன அஸ்ருவதி அமதம் மதம் விஜாத்தம் அவிஜாத்தம் ஐதாத்மம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவம் அசிஸ்வேதேதோ இதுதான் ஞாபகத்தில் இருக்கணும் வரப்போது அதனால எதுக்கு சொல்றோம் அல்பஷ்ட காலோ பகவஸ்டிக்னாக சாரத்தை கிரகிச்சுக்கணும் சக்கையை விட்டுடணும் அதனால இப்ப பேச நினைச்சுடாங்க அதனால இப்ப என்னாச்சு படித்ததெல்லாம் படித்தோம் இப்போ வந்து இந்த அதுக்கு உதாரணம் சொல்லி சொன்னார் எப்படி ஏக விஜா சர்வ விஜானம் சொல்லி அப்புறம் பாடத்தை ஆரம்பிச்சுட்டார் இரண்டாவது கண்டத்தில் என்னாச்சு முதல் கண்டம் குரு சிஷியர்கள் அறிமுகம் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டது அது அறிந்து கொள்ள முடியும் என்று நிரூபிக்கப்பட்டது மூன்று உதாரணங்கள் மூலம் ஒன்றை அறிவதன் மூலம் எல்லாவற்றையும் அறிந்ததாகும் என்பது மூன்று உதாரணங்கள் மூலம் நீங்களே அது ஹோம்ஒர்க் உதாரணங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டது பிறகு நேரடியாக கருத்தை சொல்ல ஆரம்பித்தார் எதை இந்த மூல காரண விஜானம் அதை உபதேசிக்க ஆரம்பித்தார் அந்த சத்து தான் இருந்தது அந்த சத்துல இருந்து என்னாச்சு அசத்து இல்லை அதுவும் அதையும் சொன்ன முதல்ல இந்த சிருஷ்டிக்கு முன்னால இருப்பு மாத்திரமே இருந்தது அப்படி போடணும் இருப்பு மாத்திரமே இருந்தது இமை என்பதிலிருந்து இந்த பொருள்கள் தோன்றவில்லை அசத்திலிருந்து சூன்யத்திலிருந்து இந்த சிருஷ்டி ஏற்படவில்லை சத்திலிருந்து தான் இந்த சிருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது அப்படி சொன்னவர் அதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்தார் அது என்ன பண்ணித்தான் தேஜோபன்ன சிருஷ்டி தேஜகா அபு அன்ன சிருஷ்டியை பத்தி சொன்னார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இதெல்லாம் வந்து என்னது சூக்ம பூத சிருஷ்டி சூக்ம பூத சிருஷ்டி நீங்க மூணு பூதம் சொன்னாலும் நீங்க பஞ்சபூதம்னு போட்டுங்க தப்பு இல்லை ஏன்னா இது நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவர் வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சபூத விவேகத்தில் இதைத்தான் விசாரம் பண்ற பஞ்சபூத விவேகம் அப்படின்னு பஞ்சதசியில ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது பிரகரணத்துல இந்த மந்திரத்தை தான் விசாரம் பண்றார் நூத்தி ஒன்பது ஸ்லோகங்கள்ல விசாரம் பண்ற அப்படி விசாரம் பண்ணும்போது பஞ்சபூத விவேகம் தான் அதுக்கு பேர் கொடுத்திருக்க ஆகையினால நம்ம பஞ்சபூதம் சப்ளை பண்ணிக்கணும் ரெண்டு பூதத்தை சப்ளை பண்ணிக்கணும் அப்புறம் என்னாச்சு இந்த பஞ்சபூதங்கள் அல்லது மூன்று பூதங்களில் தேஜோபண்ணல்ல இந்த சைத்தன்ய அனுப்பிரவேசம் பண்ணி சூளை சிருஷ்டி பண்ணித்து நம்ம எல்லாம் சப்ளை பண்ண சூக் பூதங்கள் சூக்ம பௌத்திகம் இந்திரியா சூக்மசரீரம் அப்புறம் என்ன மூணாவது கண்டத்தில் பார்த்தோம் மூணாவது கண்டத்தில் பூத சிருஷ்டியை சொல்லியது இன்னும் சொல்ல போனா மூணாவது கண்டத்தில் சூக்ம பௌத்திக சிருஷ்டி உபதேசிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் சூக்ம பௌதிக சிருஷ்டி அப்புறம் நாலாவது கண்டத்தில் ஸ்தூல பூத சிருஷ்டி சிருஷ்டி அதெல்லாம் பண்ணி என்ன ஸ்தூல பூதம் சூக் பௌதிகம் இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட அல்லது திரிவத் கரணம் செய்யப்பட்ட இந்த பஞ்சபூதங்கள் திருவர்தரணம் செய்யப்படாத பஞ்சபூதங்கள் சிருஷ்டி இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் ரொம்ப சொல்ல விரும்பல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வழி எல்லாம் சொன்னார் இந்த ஸ்தூல பூதத்துல இருக்கிற சூக்மபூதத்தை பாரு எங்கெல்லாம் செகப்பா தெரியிறதோ அதெல்லாம் அக்னி தத்துவம் தேஜஸ்தத்துவம் எங்கெல்லாம் வெள்ளையா தெரியறதோ அதெல்லாம் வந்து ஜலதத்துவம் சூக்மபூதம் ஞாபகம் சூக்ம ஜல தத்துவம் அப்புறம் எங்கெல்லாம் கருப்பா தெரியறதோ அதெல்லாம் அன்ன தத்துவம் இதை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார் அதை தான் கடைசியாக பார்த்த இந்த அஞ்சாவது மந்திரத்தில் அதுதான் நான் வேகமாக சொல்லி முடிச்சேன் அதுலருந்து நான் திரும்ப சொல்லி முடிக்கிறேன் நம்முடைய முன்னோர்கள்னா என்ன பண்ணார்கள்னா ஒன்னொன்னா எடுத்து எடுத்து விசாரம் பண்ணல அஸ்ருதம் அவிஜாத்தம் அமதம் அதாவது கேட்கப்படாதது சிந்திக்கப்படாதது அறியப்படாதது எல்லாவற்றிலும் அதாவது நாம் இன்னும் கேட்காத பல விஷயங்கள் இருக்கலாம் சிந்திக்காத பல விஷயங்கள் இருக்கலாம் இன்னும் அறியாத பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனா எதா இருந்தாலும் அதுல இந்த மூணுதான் இருக்கு ஆகவே இதுக்கப்புறம் ஒன்னொன்னு இந்த இந்த உதாரணம் சொன்னார்கள் எந்த உதாரணம் அக்னி ஆதித்யன் சந்திரன் வித்யுத் நாலு தான் சொன்னார்கள் இதுக்கு மேலாம் எக்ஸாம்பிள் தேவையில்லை அவர்கள் அதை பற்றி சிந்திக்கல வேண்டான்னு விட்டு விட்டார்கள் போரும் புரிஞ்சாச்சு ஒரு நாலு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி போரும் என்று நிறைவு செய்தார்கள் தத் விதாம் சக்ரு அதனால கடைசியா பார்த்த மந்திரம் என்ன சொல்லி அஞ்சு ஆறாவது மந்திரம் எது எது ரோஹிதம் இவ அபூத் எது சிகப்பு போல தெரிகிறதோ அது தேஜசஹா ரூபம் இத்தி தத் விதான் சக்ரு அதனுடைய விளக்கம் அஞ்சாவது மந்திரத்தில் விதான் சக்ரு சொன்னதுலருந்து விளக்கம் ஏபியா விதான் சக்ருனா ஏபியா அக்னி ஆதித்ய போடுகணும் ஏபியான் இருக்கு இல்லையா அக்னி ஆதித்ய சந்திர வித்யுத் அதுலருந்து ஏபியா இவற்றிலிருந்துன்னு அர்த்தம் அக்னியாதிபிய அதனால அவர்கள் எல்லாத்தையும் இப்படி புரிந்து கொண்டார்கள் எத்வத் விஜாத்தமிவ அபூத் இது தெரிஞ்சதா இருந்தாலும் சரி தெரியாதா இருந்தாலும் சரி ஏதாசாமே தேவதானாம் சமாசகா இந்த தேவதானா இந்த இடத்துல பூத்தானா இந்த திரிபூதானாம் சமாசகா சேர்க்க தான் தெரிந்து கொண்டார்கள் இதுவரைக்கும் சொன்னது பிரபஞ்சம் ஆதிபௌத்திகம் கீதையில ஞாபகத்துக்கு வரணும் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிதைவச்ச கிம் புரோக்தம் அதிபூத்தம் கிம் உச்சியே அந்த எட்டாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் சொல்லுவார் அங்கே கிருஷ்ணர் முடிக்கிற போது சொல்லுவார் இல்லையா ஏழாவது அத்தியாயத்தை முடிக்கிற போது சொல்றார் ஏழாவது அத்தியாயம் முடிகிற போது ஒரு சில வாக்கியம் முடிப்பார் அது வரல பிரயாண காலேஜ மாம ஏழாவது அத்தியாயம் பூர்த்தி பண்ற போது ஜமரணோஷாய மாமா துத்னம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் சாதி பூதாதி பிரயாண காலே பிச்ச மாம் தேவிதுர் அதை அடிப்படையாக கொண்டுதான் அர்ஜுனன் எட்டாவது அத்தியாயத்தில் கேள்வியே கேப்பான் எல்லா விஷயம் அதுல அடங்கிடும் எல்லா விஷயத்தை பத்தின ஞானமும் உனக்கு இருக்கும் சொல்லுவர் அதேதான் இங்கே என்ன சொல்றார் இப்போ இத்தனை நேரம் பேசினதெல்லாம் ஆதி பௌத்திகம் இப்போ அத்தியாத்மத்தை சொல்ல ஹே சோமிய இமாஹா திசிரா தேவதாக புருஷம் பிராப்பிய புருஷம் பிராப்பியன்னா ஜீவம் பிராப்பிய திருவருத்து திருவருத்து ஏகைக்கா பவத் மூணு மூணா ஒன்னொன்னு மூணு மூணா பிரிஞ்சு எப்படி ஒரு ஒரு தனி மனிதனிடத்தில் இந்த திரிபூதங்கள் மூன்று மூன்றாக பிரிந்திருக்கின்றனவோ அதை பற்றி நான் இப்பொழுது சொல்லுகிறேன் என்னிடமிருந்து அதனை அறிவாயாகி என்னிடம் இருந்து அறிவாயாக அடுத்த கண்டம் படிக்கலாம் இப்ப இந்த ஆடு எதுக்காக இவ்வளவு நேரம் இழுத்துன்னே போனேன் மறந்துடக்கூடாது அந்த என்னது அந்த விட்டுடப்படாது எப்படி டெவலப் பண்ணியிருக்கு ஏக விஜானேன சர்வ விஜானம் சத்து தான் ஜகத்காரணம் சத்பிரம்ம தான் ஜெகத்காரணம் ததைஷத்தை எல்லாம் ஞாபகம் இருந்துருக்கணும் அந்த சத்பிரம்மன் வந்து தான் தேஜோபண்ண சிருஷ்டி வந்தது அது வந்து சூக்மபூதம் அந்த சூக்மபூதத்தில் சூக்ம பௌத்திகம் அப்புறம் ஸ்தூல பூதம் ஸ்தூல பௌத்திகம் அதெல்லாம் சொல்லி விளக்கியாச்சு இதை தான் நீ ஞாபகம்க்கோ பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த வஸ்துனாலும் எடுத்துக்கோ இந்த மூணு பூத்தம் அதில் இருக்குது உனக்கு தெரியலன்னாலும் அது இருக்கு உனக்கு வழங்கலைன்னாலும் அதுதான் இருக்கு நீ இதை வச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி முடிச்சுட்டார் இப்போ என்ன சொல்கிறார் இதில் வந்து இந்த இந்த அதி எப்படி இது இயங்குகிறதுன்னு பார்க்கலாம் ஜீவனுடைய சரீரத்தில் இது எப்படி இயங்குகிறது ஜீவனிடத்திலையும் சூக்மமாகவும் ஸ்தூலமாகவும் இருப்பது இந்த மூன்று தத்துவங்களே ஸ்தூல சரீரத்திலையும் இந்த மூணு தத்துவம் தான் இருக்கு சூக்ம சரீரத்திலையும் இந்த மூணு தத்துவம் தான் இருக்கு ஆகவே இதற்கு வேறாக ஒன்றும் இல்லை ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்னது நிர்வீக்கார சத்பிரம் நிர்வீக்கார சத்பிரம் பிறகு கடைசியில சொல்ல நம்ம இதை ஞாபகம் படிக்கலாம் இப்போ அஞ்சாவது கண்டம் அன்னமித்தம் தவிஷோத்து தபுரீஷம் போ மன்மும் தன்மன அன்னமிித்தம் தவிரீஷம் போ மன்மாசம் யோனி தன்மன இப்போ இத்தனை நேரம் பேசுறதெல்லாம் நமக்கு வெளியில் இருக்கிற பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு வெளியில் இருக்கிற பிர நமக்கு வெளியிலனா இந்த உடம்பை தான் நாமனு நினச்சுன்னு இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு விற்பி தேஹா அகம் ஆகையினால தேகோஹம் தேகோஹம் அது நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அந்த எண்ணம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு தேகோஹம் தேகோகம் தேகோகம் ஏன்னா இது இருபத்தி நாலு மணி நேரம் இதோட தான் சேர்ந்துருக்க வேண்டியிருக்கு இதை விட்டு தனியாக பிரிஞ்சு அங்கங்கே போக முடியுமா என்ன என்ன கொஞ்ச நேரம் இது கூட தூங்கின்னு இருக்கும் அவ்வளோதான் எத்தனை நாளைக்கு இதுக்குள்ளேயே தூங்க போறோமோ தெரியல அதனால இதுலயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனா நமக்கு வந்து இதில் இந்த இதை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற சக்தி ரொம்ப குறைவா இருக்கு எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை சும்மாவா சொன்னார் யான் எனும் மகந்தை தான் எள்ளளவும் மாற யாதினும் சித்தமிசை அபிமானம் குடிகொண்டது எல்லாம் தெரிஞ்சுதான் அழகாக சொல்லி வச்சிருக்காங்க நமக்காவே பாடி வச்சுட்டு போயிருக்கார் நம்மெல்லாம் அதை சொல்லி வச்சிருக்கார் ஆகவே இந்த சரீரத்துக்கு வெளியில் இருக்கிறது எல்லா பதார்த்தங்களும் பூதத்ரய வத்திரிக் வஸ்து கிமப்பி நாஸ்தி எதா இருந்தாலும் சரி அதுவும் இருந்தாலும் நமக்கு வெளியில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் தான் இப்ப என்ன சொல்ல போறது இந்த எதை நீ நீ நினைச்சின்றிருக்கியோ அதுவும் பூதத்ரயம்தான் எதை நீ வந்து இப்படி இந்த உடம்பெல்லாம் நான் நினைச்சின்றிருக்கையோ இதுவும் பூதத்ரயம்தான் அது மாத்திரம் இல்ல உள்ளுக்குள்ள நினைக்கிறது எது தெரியுமா நினைக்கிறது எண்ணங்களும் சொற்களும் பூதத்ரயம் எல்லாம் பூதத்ரயம் தான் என்னது மூன்று பூதங்கள் என்ன மூணு பூதம் தேஜோபண்ணம் மறந்துடும் தேஜோபண்ணானி ஏன்னா மூணாக இருக்கிறதுனால பகுவச்சனம் போட்டு தேஜோ பன்னானின்னு சொல்லிட்டு இருக்கோம் அல்ல தேஜா அபு அண்ணம் மூணு பூதம் இருக்கப்பா அது எப்படி சொல்கிறது பாருங்க நம்ம இடத்துல மூணு பூதம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுதான் அண்ணன் லக்ஷ்மி அங்கே நிறைய பாட்டெல்லாம் எழுதி போட்டிருக்கு எத்தனை பேர் பார்த்துன்னு சாப்பிட்றாங்களோ தெரியாது அங்கே நிறைய திருக்குறளில் மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதி போட்டிருக்கு மேலே கீழே திரும்பி நீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எனக்கு இன்னும் இதுக்கு மேலே சொல்றதுக்கு விஷயம் இருக்குங்க கீதையில் இருக்கிற சாத்திக ராஜச தாமச ஆகாரத்தை பற்றி எங்க எழுதியே போடலை அன்னசூத்தம்னு ஒன்று இருக்கு வேதத்தில் அதெல்லாம் இன்னொன்று இன்னும் பெரிய இன்னும் இது மாதிரி பெரிய கட்டிடம் கட்டினாலும் அதுலையும் எழுதுறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கு இதான் விஷயம் இப்ப என்னன்னா நம்ம என்ன பண்றோம் அண்ணம் சொல்ல போனா இதுக்கு முதல் பாகம் அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியை பார்த்தா தெரியும் அந்த பிராணாக்னிஹோத்திர மந்திரங்கள் அத்தமான மந்திரங்கள் அங்க இருக்கு சங்கராச்சாரியார் அங்கதான் சொன்னார் ஒருத்தன் சாப்பிட்டாலே எல்லாரும் சாப்பிட்டதா சொல்றது அது எப்படி அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒருத்தன் சாப்பிட்டாலே ஒரு ஆள் போயிட்டு வந்தா கிச்சனுக்கு எல்லாரும் சாப்பிட்டாச்சுன்னா ஏகபுக்தே ஜகத் திருப்ததி ஒருவன் உண்டால் அனைவரும் திருப்தி அடைகிறார்கள் அப்படிங்கறது ஒரு பூடகமா சொல்லி வச்சிருக்கு அதுல ரொம்ப அழகான மந்திரங்கள்லாம் இருக்கு நாங்கள்லாம் சின்ன பையனா இருக்கிறத எனக்கு வேதம் சொல்லி கொடுத்த குருநாதர் அவருக்கு ரெண்டு வேதம் தெரியும் சாம வேதி அவர் சொசாக அவருக்கு சாமம் ஆகினாலும் அவர் தினம் சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்லுவார் இது என்ன போர்ஷனே எங்களுக்கு தெரியாது என்னமோ திருப்ததி திருப்ததி திருப்தத்தின் சொல்லிகிட்டே இருப்பார் அதுதான் ஞாபகம் இருக்குது ஏன்னா எங்களுக்கு அந்த போர்ஷன் சொல்லி கொடுக்கல அவர் அப்புறம் பார்த்தா இப்போ இங்கே வந்து படித்தா இந்த வயசுலக்கப்புறம் தெரிகிறது இது சாந்தோக்கிய உபனிஷத் அவர் வருஷா வருஷம் இந்த சாந்தோக்கிய உபரிஷத்தை மாத்திரம் விசேஷமாக பாராயணம் பண்ணி சாமவேதி அந்தந்த வேதக்காரங்க அதாவது படிப்பாங்க இதுக்குன்னு ஒரு பண்டிதர் வருவார் திருவானக்காவிலேருந்து அவர் வந்து ஒரு தட்சிணாமூர்த்தி படம் இருக்கும் நாங்கள்லாம் வெளியில் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருப்போம் எங்களுக்கு தெரியாது அவர் என்ன பண்ணுவார் தட்சிணாமூர்த்தி படத்தில் படத்துக்கு முன்னாடி இந்த உபநேஷத்தை படிப்பார் அவர் இதுக்கெல்லாம் அர்த்தமெல்லாம் சொல்வார் மண்டே வண்டியை ஆட்டின்னு இருப்பார் அதுதான் எங்களுக்கு தெரியும் என்ன படித்தாங்க என்ன சொன்னாங்கங்கிறதுலாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இது வந்து தனந்தோறும் சொல்கிறத கேட்டிருக்கோம் இந்த பிராண திருப்ததி பிராணய திருப்தி பிராணம் திருப்ததி எல்லா விபக்தியும் வந்து ஒழுதில்லை இருக்கட்டும் இப்போ என்னாச்சுன்னா அசித்தம் அன்னம் த்ரேதா விதீயத்தை சாப்பிட்ற என்னது ஓஷதி ஓஷதிக்கு காரணமா இருக்கிறது மண்ணினுடைய பரிணாமம் தான் நாம சாப்பிடற சாப்பாடுலாம் மண்ணு சரியா இருக்கணும் மண்ண மண்ண காப்பாற்றுங்க மண் பரிசோதனை நம்மெல்லாம் வந்து வெறும் மண்ணு கூட இல்லையா நம்ம சாஸ்திரங்களில் சொல்கிறது பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்கு அந்த மண்ணையே தெய்வமாக நினச்சி அதில் இருந்து உணவு உண் உணவுப் பொருள் வந்தால் அந்த விற்பி எப்படி இருக்கும் இப்போ என்ன செருப்பை போட்டு வெளிநாட்டில எல்லாம் வந்து அவன் எப்படி வேணாலும் பண்ணுவான் நம்ம தேசத்தில் அப்படி கிடையாது அந்த விவசாயத்தை அப்படி ஒரு விவசாயம்னாலே என்ன அர்த்தம் உறுதினு அர்த்தம் விவசாயாத்மிகா புத்திகின்னு அதில் அந்த மோக்ஷத்தையே லட்சியம் வச்சு தான் அங்கேயும் எல்லாம் ஈஸ்வரனோட சம்பந்தப்பட்டது ஈஸ்வரனோட சம்பந்தப்படாத ஒரு கிருத்தியமும் ஒரு செயலும் நம்மள கிடையாது எதை சொன்னாலும் ஈஸ்வரனோட சம்பந்தப்படுத்திருவோம் விவசாய கிருஷி பண்ணினாலும் ஈஸ்வரனோட சம்பந்தப்பட்டதுதான் அதனாலதான் ஒரு உணவுப் பொருள் வரும்போது அது எங்கிருந்து வருது யார் கொண்டு வரான் யார் எடுத்து வரான் அதெல்லாம் கூட பார்ப்பாங்க சமைக்கிறதுல இருந்து எல்லாம் பார்ப்பாங்க தெரியும் அசித்தம் அன்னம் திரேதா விதீயத்தை சாப்பிட்ட சாப்பாடு உண்ட உணவானது மூன்று வகையாக பிரிகிறது திரேதா விதீயத்து மூன்றாக பிரிகிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மூணு பிரிவு ஏற்படுது சாத்விக ராஜச தாமசம் இல்லை இங்கே இங்கே சாதாரணமாக சாப்பிட்ட சாப்பாடு மூணாக பிரிகிறது தஸ்ய தஸ்ய அன்னஸ்யு அர்த்தம் அசித அன்னஸ்ய சாப்பிட்ட அன்னமானது சாப்பிட்ட அன்னத்தினுடைய உள்ள இருக்கிற தாத்துல தைத்திரியோபனுஷத்தில் ரொம்ப அழகாக வரும் சர்மமாகும் தம்னே இதுக்கு பேர் ஆனா சப்த தாத்துன்னு சொல்றது உண்டு அதாவது மேல்தோல் அடித்தோல் அப்புறம் என்னது கொழுப்பு மாம்சம் அப்புறம் வந்து நரம்பு அதுக்கப்புறம் வந்து எலும்பு எலும்புக்குள்ள இருக்கிற ஊன் மஜ்ஜா மாம்ச ருதிர மேதோ மஜ்ஜா ஸ்னாயு ஏழு தாத்து இந்த ஏழு தாத்துவுக்கு ஏழு திரவ்யங்கள் ஏழு ஹோமங்கள்லாம் உண்டு மகாமிருத்து ஹோமத்தில் சப்த திரவியங்களை கொண்டு சப்த தாத்துவுக்கு சப்த நினைச்சு ஹோமங்கள் எல்லாம் பண்றது உண்டு உபனிஷத்துல வந்து தாத்து சர்மமாகும் சர்மமாகும் சொல்லி இருக்கு தாத்து அந்த இடத்துல தாத்து உடம்புல இருக்கிற இந்த அம்சங்களுக்கு பேர் ஆயுர்வேதமும் தான் சொல்லும் தாத்து தாத்து புஷ்டின்பாங்க தாத்து புஷ்டி எல்லாமே புஷ்டியா இருக்கணும் போஷாக்கோட இருக்கணும் சொன்னா பாகம் ஸ்தவிஷ்டா பாக என்னன்னு அர்த்தம் ஸ்தூலமான பாகம் அர்த்தம் ஸ்தூல பாகம் ஏன்னா சாப்பாடே வெளியில ஸ்தூலம் உணவு அது உள்ளே போனால் என்ன இருக்குது அது கொஞ்சம் உள்ள பக்குவமாயி உள்ளுக்குள்ள ஜாட்சராகனி சமான பிராணன் அதை நல்லா எரிய வச்சு அதை என்ன பண்ணுறது அதில் ஒரு ஸ்தூல பாகம் இருக்குது ஸ்தவிஷ்டா யா ஸ்தவிஷ்டா தாத்து துரீஷம் பவதி புரீஷம்னு சொன்னால் மலமாக ஆகி விடுகிறது புரீஷம்னா மலம் நம்ம எல்லாம் மலத்தியாகம் பண்ணிடுறோம் வெளியேறி விடுகிறது சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ளுக்குள்ள சில வேலையெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே நடுக்கிறது மகா ஃபேக்ட்ரி அது உள்ளுக்குள்ளே போன அது எல்லாத்தையும் பிரித்து பிரித்து எல்லா வேலையும் பண்ணி ஸ்தூல பாகத்தை என்ன பண்ணுகிறது தேவையில்லாத பாகத்தை வெளியில் அனுப்பிச்சிடுறது எவ்வளோ பெரிய அனுகிரகம் நடக்கிறது நமக்கு தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் வெளியில் அனுப்புறது புரீஷம் பவதி யோ மத்திய இதெல்லாம் வைதிக பிரயோகம் இந்த குறதெல்லாம் வைதிக பிரயோகம் ஆனா சாதாரண சம்ஸ்கிருத்தில எழுத அப்படி எழுத மாட்டோம் ஜியோதி கும்ஷி ஜியோதீம்ஷின்னு சொல்லுவோம் ஸ்லோகமெல்லாம் இருந்தா ஜியோதீம்ஷி தான் வேதத்துல மாத்திரம் இந்த எங்கெல்லாம் இம்மு வருதோ அங்க ஒரு கும்மு வரும் அது வேத வைதிக பிரயோகம் அப்படி இருக்கும் எது மத்திய பாகமோ அதுதான் என்னது ஸ்தூல சரீரமா ஆறுது ஒன்னும் வெளியில போயிடுறது இன்னொன்னு என்ன இந்த மாம்சமான மாம்சமயமாக ஆகிறது பரு உடலாக ஆகிறது பரு உடலாக ஆகிறது யா அனிஷ்டா தன் மனஹா அனிஷ்டா அணியான் அணுகும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆக அது என்னது என்னாகிறதுனா அது மனசாகிறது சூக்மசரீரம் போட்டுங்கோ முக்கியமாக இதுதான் ரொம்ப அதிகமாக பேச போகிறார் அவர் கொஞ்சம் இதெல்லாம் விசேஷமாக சொல்ல போகிறார் அவர் ஏன்னா இங்கிருந்து தானே எல்லாம் தொடங்கணும் ஏக விஜானேன்னு சர்வ விஜானம் ஆக எல்லாம் அகமேவ ஜகத்காரணம்னு ஆரம்ப சொல்லணும் அப்படி சொல்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறார் மைண்டை எத்தனை உதாரணங்கிறீங்க சொல்லிக்கின்றே இருக்கார் அவர் ஆகா அது மனசாக மாறுறது ஆ அன்னத்தினுடைய சூக்மாண அம்சம் மனசாஹிருது ரொம்ப முக்கியமான அண்ணா தபா மேய மனீஷா மனீஷ மனோ மனசா சாந்தாத்தியமஸ்மத்தியஸ்மேண விஜானம் விஜயான வேதயதி தஸ்மாத அவந்தி இந்த வேதத்தில் மகாநாராயணபுத்தில் கடைசியில் வரும் அந்த உணவ நீ தானம் ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணினியானா அவன் ஆத்ம ஜானத்துக்கு நீ உபகாரம் பண்ணுறேங்கிறது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணினா அவன் மோக் அடையறத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்றது வேதம் அன்னாத் பிராணாபவந்தி பிராணைஹி பலம் பிராண்பலம் பலேன தபஸ் தபா பலத்தினால தபஸ் தபஸினால மேதா மேதையினால ஆழ்ந்த எண்ணம் மனிஷா மனிஷா மனிஷையா மனசா நியானம் மனோ மனசா தியானத்தினால என்ன சாந்தி சாந்தியா சித்தம் சித்தேனி ஸ்மிருத்தியா ரொம்ப ஆழ்ந்த அறிவு நல்ல நினைவாற்றல் ஸ்மிருத்தியாஸ்மாரக்ஸ்மரேண விஜானம் விஜானேன் ஆத்மான வேதயதி தஸ்மாதம் ததன் சர்வாண் பவந்தி நிறைய இருக்கு சொல்ல சொல்ல நிறைய வரும் அதெல்லாம் அவ்வளோ அழகா வேதம் சொல்லி இருக்கு அன்னதானத்தினால என்ன பிரயோஜனம்னா நல்லா சாப்பிட்டு சினிமா பார்க்க போவான் அப்படி இல்லை அதுவும் பிராமணனுக்கு சாப்பாடு போடுறது என்னன்னா சாப்பிட்டு முடிச்சோடனே வேதம் சொல்லணும் வேதம் சொல்லுகின்றே இருக்கணும் பிராமணனுக்கு சாப்பாடு போட்டால் விசேஷம்னா என்ன அர்த்தம்னா சாப்பிட்டுட்டும் அவன் வேதம் சொல்ல சொல்ல அவனுக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் நன்மை ஏற்படும் எத் பிராமணேப்போ அன்னம் ததாத்தி தன் மனுஷ யஜ பிராமணனுக்கு அன்னம் தரதா மனுஷ யஜம்னு வேதம் சொல்றது எல்லாம் போட்டோம் இங்கே மனசாகிறது எவ்வளோ நுண்மையான விஷயம் சொல்ல மனசாக அது ஆகிறது அப்போ சாப்பாடு மூணாக பிரியிறது ஸ்தூல பாகம் மாம்சமாக போய்டுறது ஸ்தூல பாகம் மலமாக போயிடுறது மத்தியம பாகம் ஸ்தூல சரீரமாகிறது ரொம்ப நுண்மையான பாகம் மனசாகிறது அதனால சாஸ்திரம் என்ன சொல்கிறது இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆகினாலும் இந்த எதெல்லாம் மா பிடிக்குமோ அது மலமா போயிடுமாக்கு தானே முக்கியம் அந்த நாக்கு தானே நாவடங்க நாலும் அடங்கும் வென்றால் அனைத்தையும் வென்றவனாகிறான் ஜித்தம் சர்வம் ஜிதே ரசே அதனால்தான் யா காஹினும் வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா ஒரு இதில் படித்தேன் இந்த சக்திவந்தம் தான் போட்டிருந்தான் வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு டயாபெட்டிஸ் பிபி எல்லாம் ஜாஸ்தி வராமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும் நான் காக்க நான் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா என்ன சாப்பிட்ற நாக்காலையும் பிரச்சனை வருது யாருக்கு அவனுக்கு வருது சாப்பிட்றவனுக்கு வருது அதனாலேயும் மற்றவங்க பிரச்சனை வருது அதுவே விஷயம் அது இன்டெரக்டா நடக்கிறது அப்புறம் வந்து பேசுற நாக்கு கேட்கணுமா என்ன அதில் தானே நிறைய உண்டாருது ராகத்வேஷமே அபிவிருத்தி அதில் தான் இருக்கு அனிஷ்டி அடுத்தது ஆபீதா திரேதா விதீய்தே தாசம் யவி तल्लोहितं போ மல்லோ சாண ஆபீத்தே விதீய ாத்துன்மூத்தம் பி மல்லோித்தோனி சாண இப்ப ஷாப்பாட் பிளிவீ தல்லியாச்சு மாசமாகவும் மனசாகவும் இருக்கு நம்ம உடம்புல மலமும் அதுலேருந்து தான் வருது பிருத்திவி தத்துவந்தான் மலமாகவும் அப்புறம் மாம்சமாகவும் மனசாகவும் ஆகிறது அப்புறம் ஜல தத்துவம் பீதாக குடிக்கப்பட்ட நீரானது திரேதா ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் மன வளர்ச்சிக்குன்னு போட்டுக்கணும் உடல் வளர்ச்சிக்கு மன வளர்ச்சிக்கு உணவு உதவி புரிகிறது உடலையும் மனதையும் உணவு பாதுகாக்கிறது உடலையும் மனதையும் வளர்க்கிறது இப்படிலாம் போட்டுக்கணும் அதே மாதிரி நீர் என்ன பண்ணுகிறது அதுவும் ஊனா பிரிகிறது அதனுடைய ஸ்தூல பாகம் என்னாகிறது தத்து மூத்தம் பவதி யா ஸ்தவிஷ்டா தாது தூத்திரம் பதி புரியும் அப்புறம் என்ன அது யா மத்தியமாக தத்து லோஹித்தம் லோஹித்தம்னா ரத்தம் லோஹித்தம்னா ரத்தம் அப்புறம் யோனிஷ்ட பிராண இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது ஸ்தூலத்துக்கு ஒரு பாகம் கொடுக்கிறது சூக்மத்துக்கு ஒரு பாகம் கொடுக்கிறது ஆ ஸ்தூல சரீரத்தில் ரத்தமாகவும் சூக்ம சரீரத்தில் பிராணனாகவும் இருக்கு ஆ பிராணசக்தியாக இருப்பது எது ஜலந்தான் பிராணன்னா என்னன்னு கேட்கப்படாதுன்னு என்னன்னு கேட்டு பிராணம் வாங்கப்படாது பிராணன்னா உள்ளுக்குள்ள சுவாசிக்கிறதுக்கு காற்று உபனிஷத்துல இருக்கு இன்னும் தைத்திரிய உபநிஷத்தில் படிக்கிறோம் பிராணோவா அன்னம் ஷரீரமன்னாதம் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராண பிரதிஷ்டித பெரிய உபாசனை ததே ததன் நமன்னே பிரதிஷ்டிதம் சய ஏதன் நமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதி வேதம் நமக்கு நிறைய ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்கு நம்ம வெளி விவகாரம் எல்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய லௌகிகங்களை பேசி நம்ம சம்சாரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய உபாசனைகளை எல்லாம் சொல்லி நம்ம எப்பவுமே ஆனந்தமா வாழ்கிறதுக்கு வழி சொல்லிக்கிட்டே இருக்கு ஆ போவா அண்ணம் ஜோதிர் அந்நாதம் பிருத்திவி அண்ணம் ஆகாஷோ பிராணமயம் பிராணமயத்தினால அன்னமயம் எல்லாம் சொல்லும் அங்க இருக்கு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த இதுதான் இந்த ஜல தத்துவம் தான் ராகவும் இருக்குற சிக்கு இதுதான் ஹெல் பண்றது ஜலம் ஹெல்ப் பண்றது அடுத்தது படிக்கலாம் எஸ் சவிஷ்டோ தாத்து திபீ யோ மத்தியம ோ சேஜோஷித்தேய தோத்து திபவிய சமய ச இப்போ நம்ம விறத்தியெல்லாம் இது பகிர் விர்த்தியாக ஆத்மாக்கார விறத்தியாக இது யோசிச்சு பாருங்க நமக்கு இது இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணும் ஞாபகம் வச்சுங்கோ நம்மளை வந்து வேதம் என்ன பண்ணுறது உள்ளே அழைச்சின்னு போகிறதுக்கா இதுவும் பாக்கியம்தான் அதாவது பாஹ்யம்னா என்ன புற விஷயந்தான் அனாத்மாவா இது ஆத்மாவா சொல்லுங்க பார்ப்போம் அனாத்மாவை பிரிச்சு உபதேசிக்கிறது அனாத்மாவையாவது ஒழுங்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்புறம் ஆத்மாவை புரிஞ்சுக்கலாம் பா கொஞ்சம் அனாத்மாவில் இருக்கிற சூக் விஷயங்கள்லாம் பாரு பண்றதுதான் தாத்யம் அனாத்மா விஷயத்தை விசாரம் பண்ணி அதுல சூக்ம புத்தியை சம்பாதிச்சு அந்த சூக்ம புத்தியை கொண்டு ஆத்ம விசாரம் பண்ணி என்ன சொல்றது நுணுக்கரிய நுண்ணுணர் நிலைத்து நிற்கணும் கத்திரிக்காய் கூட்டு வெண்டக்காய் பொரியல் ஏதாவது சொல்லாம அதெல்லாம் அப்புறம் வந்து இடையில பக்கத்துல வேற டம்ளர்ல தண்ணி வச்சுக்கிறோம் அடிக்கடி குடிச்சுக்கிறோம் துப்பா இருக்கு துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கி திருக்குறேன் அதை சாப்பிட்டு விடுவோம் இப்போ அடுத்தது என்னதுன்னா அக்னின்னா அக்னினா என்ன நெருப்பாக சாப்பிட்றது சொல்லுவாங்களே ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க சூடாக என்ன இருக்குன்னு கேட்டாலும் நெருப்பு இருக்குட்டான் சூடாக என்னப்பா இருக்குன்னா அக்னி தான் இருக்குது அது மாதிரி இப்போ இங்கே தேஜகான்னு சொன்னால் தைல கிருத பக்ஷியாதி சங்கராச்சாரியார் சொல்கிறார் எண்ண பதார்த்தங்கள் அதுதான் அக்னி தத்துவம் இப்போ யாரும் ஒத்துக்க மாட்டாங்க கொலஸ்ட்ரால்மாங்க நாங்கள்லாம் வேதம் படிக்கிற போது எங்களுக்கு இந்த வாழை இலையில் தொன்னை பண்ணி ஃபுல்லாக நெய் விட்டு கொடுப்பாங்க ஃபுல்லாக நல்ல பசு நெய் வழித்து வழித்து சாப்பிடுவோம் அது வந்து உருக்கி விட்டுருக்க மாட்டாங்க நல்லா விழுது விழுதாக இருக்கும் மணல் மணலாங்க நாங்கள் வருங்கோம் அப்படி இருக்க ஸ்மெல்லு தாங்க முடியாது அவ்வளோ நல்ல ஸ்மெல் இருக்கும் அப்படி அற்புதமா அதோட வாசனை இருக்கும் தொன்ன ஃபுல்லாக இருக்கும் அநேகமா ஒரு வார்த்தை மந்தம் வரும் நீங்க நினைப்பீங்க அதை சாப்பிட்டு வேதம் சொன்னா மந்தமாவது கிந்தமாவது ஒண்ணு இருக்க அதனால ரொம்ப முக்கியமாக இந்த கிருதம் இந்த ஆயுர்வேதத்தில் இந்த கிருதம் ரொம்ப முக்கியம் கிருதம்னு சொன்னா கெட்டியா இருக்கிற நெய் சதகிருத்தம் எல்லாம் சத்தகிருதம்னா இந்த பானை இருக்க மண் பானையில நூறு வருஷமா நெய் வச்சிருப்பான் பத்து வருஷம் நெய்க்கு என்ன பவர் நூறு வருஷம் நெய்க்கு என்ன பவர்னு சொல்லுவான் அந்த நெய்ய உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறது அதெல்லாம் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது கெட்டும் போகாது கெட்டு போகாம வாசனை வராம இருக்கும் அதுக்கெல்லாம் கிரமங்கள்லாம் அந்த மண்ணு குழிக்குள்ள புதைச்சி வச்சிருப்பாங்க எறும்பு வரப்படாத எறும்பு உள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நிறைய இப்படி பண்ணுறது உண்டு இல்லை இன்றைக்கும் சாஸ்திரத்தில் பிராமணர்கள் வேதம் படிக்கிறவர்களுக்கு நெய் நிறைய கொடுக்கணும் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நான் கவனிக்கலை ஆகா இங்கே என்ன சொல்கிறது தேஜகா அசிதம் த்ரேதா விதீய தைல பக்ஷ்யம் அதனால் அது ஊனாக பிரியிறது அது என்ன ஆகுறது தசியா தாத்து அதுல இருக்கிற ஸ்தூல பாகம் இது மலை மூத்த மாதிரி வெளியில போறது இதுதான் எலும்பாறு தான் அஸ்திபவதி அதில் கால்சியம் கண்டென்ட் இருக்கும் அதெல்லாம் இனிமேல் அதெல்லாம் தனியாக ஆராய்ச்சி பண்ணணும் அஸ்தி அஸ்தின்னா எலும்பு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம்னு சொல்றோம் இல்லையா அது இதோட அதுதான் இப்போ இந்த உடம்பு இதெல்லாம் இந்த எலும்புலே வச்சுக்கோங்க சதையெல்லாம் துள துளான் இப்படியே கிடக்கும் அங்க கரெக்டா நிக்க பாரு அதிசயம் தானே எலும்ப வச்சு அது மேல சதைய வேந்திருக்கு ஒன்பது வாயில் பட்டினம் நவத்வார புறம் இது என்னாச்சு அது அஸ்தியா மாறுறது இது வெளியில எங்கயும் போறதில்ல எலும்பாக ஆகிறது எலும்புக்கு ஏற்கனவே எலும்பு இருக்கு எலும்புக்கு சக்தி விஷ்டாத்து தஸ்திபவதி அப்புறம் என்னது யோ மத்தியமஹா சஜ்ஜா அதனுடைய நுண்மையான பகுதி என்ன ஆகுது எதோட ஆயில் ஆயில்னா நீங்க என்னெல்லாம் சேர்த்துக்கலாம் முக்கியமா நெய்தாங்க அது என்ன ஆகுறதுன்னு கேட்டா உள்ளுக்குள்ள எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜ மேரோங்கிறாங்க இல்லையா அது ஆகிறது அதை நுண்மையான இருக்கிறது அது என்ன ஆகுறதுன்னா வாக்குற கர்மேந்திரியமாகிறது ஆயுர்வை அதனாலதான் வாக்கு வாக்குல வந்து அக்னி இருக்காரு வன்னிக்கு என்ன பண்ணணும் என்ன ஆகும் விருத்தியாகும் அக்னிமே வாச்சு ஸ்ருதா வாக்கில் அக்னி பகவான் இருக்கட்டும் ஆக இந்த அக்னி தத்துவம் அக்னி தத்துவத்தை வந்து விளக்கிறது இந்த வாக் தத்துவம் நல்ல பிரகாசமான சப்தங்கள் அதுவும் வேதங்கள் எல்லாம் சொல்லணுமே ஆகையினால என்ன பண்ணுறது இந்த வாக் சக்தி ஆறுது எத்தனை நேரம் வேதம் சொல்லலாம் மூச்சு விடாமல் சொல்றதுல எல்லாம் நாங்கள் பிரயத்தனம் இப்பெல்லாம் போயிடுத்து அப்படியே இந்த சமக்கம் சொல்ல ஆரம்பித்த ருத்ரமெல்லாம் இருக்கே ஒரு அணுவாக்கம் சொன்னா எத்தனை மூச்சு கம்மியா விடுறதுன்னு கணக்கு பார்ப்போம் நமோ பவாஜ சருத்ராஜ சம சர்வாஜபோ நீல கிரீவா ஜதிகண்டா ஜ இப்ப மூச்சு அப்படி இல்லை அந்த அணுவாக்கம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஒரே மூச்சுல சொல்லுவான் வேகமாகவும் சொல்லக்கூடாது முறையாவும் சொல்லி ரொம்ப துரித்தமாவும் சொல்லிடக்கூடாது நமோ பவாஜ ருமர்வாஜ பதமோ நீலக் கண்டாஜ அதுக்கு மேலே சொல்ல முடியல இப்போ நமக்கினே சுத்தே ஜ நமசஹாட்சா ச நமோ கிரீஷா ஜபி விஷ்டாஜ வேதம் அப்படி அமைஞ்சிருக்கு பாரு சௌரியம் மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம வச்சிருக்கு ஒரே வச்சிருக்கு யஜுர்வேத மந்திரங்கள்லாம் அதே மாதிரி சாமவேதம் சொல்லணும்னா இழுத்துட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லணுமே அது இழுக்கிற போது இங்க ஹா ஊ அப்படின்னு நான் எப்படி இருக்கு இழுக்கணுமே வாக்கியங்கள்லாம் சொல்லணுமே அதுவும் யாகசாலையில் ஏதாவது பரவாயில்ல யாகசாலையில் வேதங்கள்லாம் சொல்றபோது ஒரே மூச்சை சொல்லி முடிக்கணும்மா ஸ்வரமே கிடையாது யாகசாலையில் யாகம் பண்ற சமயத்தில் ஸ்வரம் இல்லாமல் சொல்லணும் அது ஒரு ரூல் சாதாரணமா படிக்கிற போது பண்ற போது மந்திரத்தை சொல்றோம் இஷயோ மாய கர்ம ஊர்ஜஸ்வதி பிரஜாவதீவாசோதி அஸ்மின் கோபதோ சாத் ஒரு மூலம் ஒரு ஹோத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த யாகம் பார்த்தாதான் தெரியும் அவர் சொன்னவனே ஓம் அப்படின்னு பாருன்னு ஒருத்தர் நீங்கள் யாகசாலையில் அந்த சோம யாகம் வாஜப்பேய யாகம் பார்த்தா தான் தெரியும் இந்த யாகங்கள்லாம் இது சும்மா சுவாக ஹோமம் இந்த ஹோமங்கள்லாம் வேற அந்த வைதிகமாக பண்ணக்கூடிய சோம யாகங்கள் வாஜப்பேய யாகங்கள்லாம் பார்த்தா அந்த பிரஸ்தோதா அத்வரியு உத்காத்தா இவங்கெல்லாம் அங்கங்கே உட்கார்ந்து அவங்க அங்கே பண்ணுறதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப கவனமாக பண்ணணும் இதுக்கெல்லாம் சூப்பர்வைசர் ஒருத்தர் உட்கார் வந்திருப்பார் பிரம்மான்னு பேர் அவர் வாய திறக்க மாட்டார் எ தப்பு வந்து நிறுத்திரும்பு பிராயஷத்தம் பண்ணு பிராணாயம் பண்ணு ஆச்சமம் பண்ணு எந்தையா சொல்லிகிட்டே இருப்பார் அவர் ரொம்ப அலர்ட்டா இருப்பார் சூப்பர்வைசர் அவர் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவர் பேர் பிரம்மா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் ஒன்லி அப்சர்வர் பார்த்துட்டே இருப்பார் தப்பு வந்தா அம்பையர் சொல்றார் அது மாதிரி கையை தூக்குவார் அவரும் தூக்கிட்டு உடனே அங்கே நிறுத்துவாங்க அப்புறம் எல்லாம் நடக்கும் இதுக்கெல்லாம் சக்தி வேணும் யாகசால பெருசியா இருக்கும் இங்கிருந்து அங்க சத்தம் போடணும்னால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு இருக்கு இப்பெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்ப எப்படி இருக்கோ தெரியாது இப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுறது பாருங்க இதுக்கப்புறம் அடுத்த மந்திரத்தை பார்க்கலாம் இதை முடிச்சுடலாம் ஆோமய பிராண்தேஜோமீ வாதிமாவா விபய்விசோமியேதி அன்னமயும் சோமியமன ஆோமயப்பாண தேஜோமயி வாக்கு இதிலிருந்து உபனிஷத்து என்ன சொல்ல விரும்புகிறது நம்மிடத்திலேயே இந்த மூணு தத்துவம் இருக்குப்பா இந்த மனசு அன்னத்தினாலே அன்ன விகாரம் அன்னமய அன்னமயும் மனஹா மனசு நபூச லிங்கத்தினால அன்னமயம் சொல்றது ஆப்போ மயணஹா தேஜோமயிவாக் மூணு மூணு லிங்கமா இருக்கு ஆக என்ன உபனிஷத்து சொல்றது ஆக ஜலத்தோட விகாரம்தான் நீரினுடைய மாற்றம்தான் பிராணன் உணவினுடைய மாற்றம்தான் மனம் உணவினுடைய நுண்மையான மாற்றம்தான் மனம் நீரினுடைய நுண்மையான மாற்றம்தான் பிராணன் அதாவது எண்ணெய் அல்லது நெய் பதார்த்தங்களின் நுண்மையான மாற்றம்தான் அக்னி அக்னி தத்துவம் அக்னி தத்துவத்தின் நுண்மையான மாற்றம் தான் வாக்கு ஆக இந்த வாக்கு பிராணன் மனஸ் எப்படி மெடிடேஷன் நடக்கிறது பாருங்க நம்ம நினைக்கிறோமா இல்லையா இது தியானம் தானே நம்ம பேச்சை நம்ம தியானம் பண்ணுறோம் நம்ம பிராணனை நம்ம தியானம் பண்ணுறோம் நம்ம மனசையே நம்ம தியானம் பண்ணுறோம் தேனோ பிரச்சத்தில் இருக்கே இது வந்து அந்த அந்த இமை கண்ணை இமைக்கிறது அப்புறம் வித்தியுத் மின்னலை நினைக்கிறது தசிய தத்வனாம தத்வனமித்துபாசித்தவியம் ஆக இந்த வாக்கியங்களை வைத்துக்கொண்டு நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இருந்து ஒரு விஷயம் என்ன புரியுதுங்கிறது நம்ம வேதாந்தாஸ்திர ஜடம் ரொம்ப முக்கியமான விஷயம் மனசு ஜடம் சயின்ஸ்ல வந்து மைண்ட் அண்ட் மேட்டருங்கிறாங்க நமக்கு மைண்டே மேட்டர் தான் ஆக இந்த உணர்வுங்கிறது மனசு இல்லை எண்ணங்கள் ஜடம் எண்ணங்கள் ஜடம் மனம் அந்த எண்ணங்கள் தோன்றி இருந்து ஒடுங்குகிற இடமாகிய மனமும் ஜடம் ஆக இது ஜடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால எப்பன்னா என்ன சைத்தன்யம் எதுனா இந்த மனசு ரொம்ப பக்குவமா இருக்கிறதுனால ரொம்ப ஃபைன் மேட்டர் ஆக என்ன ஆகுது சைத்தன்யத்தை வாங்கிற ஒரு சக்தி இருக்கு சைத்தன்யமா தன்னை காற்ற சக்தி மனசுக்கு இருக்கு ஆனால் மனம் சைத்தன்யம் இல்லை தன்னை உணர்வு போல காட்டுகின்ற ஆற்றல் மனதிடம் இருக்கிறது ஆனால் மனம் உணர்வு இல்லை மனம் உணர்வு இல்லை இன்னொரு விஷயம் அதாவது சாப்பாட்டுல வந்து சாத்விக ஆகாரம் ராஜச ஆகாரம் தாமசம் ஆகாரத்துக்கு சம்பந்தம் எதை சொல்றதோ அதை நம்ம சாப்பிட நிறைய வெங்காயம் வந்து மனசுக்கு கெடுதல் சொல்றது வெங்காயமும் பூண்டும் மனசுக்கு கெடுதல் அது புரிய வைக்க முடியாது ஆனா மற்றதெல்லாம் வந்து ஈவன் மாம்சம் கூட மனசை பற்றி பே மாம்ச கெடுதுன்னு சொல்லலை சாஸ்திரம் வெங்காயம் பூண்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது மாம்சத்தை விட மோசங்கிறது வெங்காயமும் பூண்டும் மாம்சம் சாப்பிட்டா தப்பு இல்லையாம் வெங்காயம் பூண்டு அவ்வளோ மோசமுங்கிறது ஆனால் நம்மளால் அதை ஒத்துக்க முடியல ஏன்னா அது வந்து ஸ்தூல மெடிக்கல் சயின்ஸில் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஸ்தூல சரீரத்துக்கு வெங்காயம் பூண்டு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க ஆனால் ஸ்தூல சரீரத்தை விட நமக்கு ரொம்ப முக்கியம் சூக்ம சரீரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அது தெரியாது என்ன அது ரொம்ப நுண்மையான பகுதி என்ன சொல்ற சுவாமி தெளிவா கொஞ்சம் விளக்குங்களே அப்படின்னு அப்பா கிட்ட கேக்குறான் அவர் சரின்னு சொல்ல போறார் பூயேவ மா பகவான் விஜாபயத்து இன்னும் எனக்கு இன்னும் விசேஷமா நல்லா புரியுற மாதிரி இன்னும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றான் பூயகா ஏவ மறுபடியும் மா எனக்கு மா பகவான் விஜாபயத்து பகவான் ஆகிய தாங்கள் நன்றாக விசேஷேன ஜ்யாபயத்து இன்னும் என் மனதில் தெளிவாக புரிந்து வண்ணம் தாங்கள் விளக்கி அருள வேண்டுமாறு அன்போடு வேண்டுகிறேன் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் எங்க வணக்கத்தோடு வேண்டிக் கொள்கிறேன் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் அவருடனே சொல்றேன் எனக்கு என்ன கஷ்டம் அடுத்த கிளாஸ் ஓம் ஈஸ்வரோ குருமே தி மூர்த்தி நே வியோம்தேகாய தட்சிணா மூர்த்த மூர்த்தி எல்லாம் வாழி